ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று அல்லாஹுவின் தூதர் செல்ல செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறவு கொள்ள செல்லும் போது அல்லாஹவின் திருநாமத்தைக் கொண்டு நான் உடல் உறவு கொள்ள போகிறேன் இறைவா எங்களை விட்டு ஷைதானை தூரமாக்கு இந்த உறவு மூலம் நீ எங்களுக்கு அளிக்கப் போகும் குழந்தை பெற்றிலும் ஷைதானை அப்புறப்படுத்து என்று சொல்லிவிட்டு உறவு கொண்டு அதன் மூலம் அவ்விருவருக்கும் குழந்தை வழங்கப்படுமானால் அக்குழந்தைக்கு செய்தான் எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை